மானிக்கம் கடைசியில் சார்பு முதல் பாடல் உடைய செய்ய அவரு பாடலை ஒருவரே இரண்டு முறையாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் நம்ம பாடுவதற்கு ஏதோ ஏன்னா ஒரு முறை ஏதாவது விட்டு போனாலும் அடுத்த வேலை சேர்ந்து பாடு இல்லாம் அப்படிங்கிறதுக்க இப்படி ஆரம்ப செவியல் காடு பூசன் உள்ள கவர்கள் காடுகள் ஏன்னா ஒன்று சொல்றேன் அதாவது தப்பு வந்து கவலை பண்ணிக்கிட்டு வாய்ஸ் அடக்கிட்டு பாடாதீங்க அது ஒன்று அடக்கி பாடம் என்ன ஒரு மனத்துல கொஞ்சம் மேலக்கு தப்பு ராகம் தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த கவலையே வேண்டாம் நம்ம எப்போ எப்படி போனாலும் ஜாமியத்துக்குவாருங்கிற ஒரு காரணம் அதுவே இருக்கு அதனால நாம இங்க பாடும்போது இது வகுப்பாடுகளுக்கு என்ன காரணத்தால் அதாவது வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தன் சாமி வரவேண்டியது இவங்களாம் எங்க எங்களுடைய இனம் பாடின்னு சொல்லுவார் ஆனால நல்ல பாடலி போ ஆ uh. ஒரு இரண்டு கைல்கள் மட்டும் உங்களுக்கு தெரிந்த இது யாருடைய பாடல் சொன்ன அடுகள் விடாது தெரிந்த ஒன்று தானே அடுத்தது போலாம் அடுத்து கூற்றாயினவாரு ஏன்னா வருஷம் தோல்டு வரிசையான அடுத்து நாமக்கரிசை அடுத்து சுந்தர பாடிட்டு மறுபடியும் திருப்பி மறுபடியும் யானை சுந்தர வந்து என்ன சொன்னாங்க அடிக்கடி சொல்றது இந்த பாடும் போது நல்ல நிமிடங்களில் பாடணுங்கிறது எல்லாரும் இந்த டைம் வரும்போது கரெக்டாக குனிஞ்சுக்கிறது ஏன்னா கவனம் வெளியே வர மாதிரி அது மாதிரி வேண்டாம் வேண்டாம் வ கொடுமை பர் ஏடிக்கே இந்த பண்ண உரிய வணங்கும் எப்பய வையே தகம் வழியே குடரோடு தொடகு மூட கிள்ள தோற்றல் வை ஆடியோ madinge kedela viratta nora abela dinginge kedena viratta lekraya yo பாடிட்டேன் சொல்ற இந்த ஒளிப்ட்ட பாடுங்க கொஞ்சம் முதல்ல பயம் சரியா வருமோ வராதோங்கிற ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் தெளிவு வந்தது அடுத்தது பித்தா திரை பித்தா பேரை சோடி பேர் ராம ரெண்டாவது எத்தரவது மன தூ எத்த மன தொண்ண இந்த சங்கதம் தான் நல்லா கிளீனா மன மறவாதே நினை கே மனஸ்தைத்தார் பெண்ணைத்தல் நோக்கிற வைத்தார் பெண்ணை தல்வார் வெள்ளை நல் அத்த உய அ டக்கு சங்கதி போன்றவர்கள் டக்கு எடுத்த மாதிரி ஆயிடு அந்த தொடர்ச்சி வரப்படும் ரைட்டு அடுத்தது மந்திரமாவது நீர் நீரே மதி ரீர எல்லாரும் ஒரே முகமா சுதந்தரமாவது நீ துதிக்கப்படுவது நீ சொல்லுங்க சுதரமாவது நீ ரே துதிக்கப்படுவது நீ சமயத்தில் உள்ளது நேர் நோடு சமயத்தில் உள்ளது செங்கு வருவாயுமை பீர் ஆலவாயான் திருநீரே திருநீரே ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இது ஒருத்தர் கால வந்து திருநீரேன்னு சீக்கிரம் சொன்ன மாதிரி இருந்தது அது என் சொன்னால் தப்பா ரைட்டா என்ன தப்புனா தப்பு என்ன ரைட்னா ரைட் நமக்கு அதாவது நீட்டு சொல் நீரேங்கிறது நீரு நீட்டி சொல் நீரே அப்படிங்கிற நீரே நீரே திருநீரு நான் சொல்ல மந்திரமாவது நீர் இல்லையா உடையது அதனால ஆலவாயா திரு நீரே ஆலவாயா திரு நீரே பாட்டுல ஏதேன்னு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுருங்க இது இது சரியா இல்லையா இந்த அந்த வரிங்கிறது சரியா இல்லையுன்னு கேட்டலாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்புல அடுத்தது காதலாய்க்கு அதாவது அமைப்பு முறை இந்த அமைப்பு முறை வேற பாடல் எல்லாம் பைரவி பாடல் இப்படி வரும் அது போல இது இந்த பாட்டு ஆரம்பம் கசிந்து கண்ணி மல்கேதுமை நல்ல நோடு காட் ரைட் ரைட் கசிந்து கண்ணே மல்கே வாது சை நல்லதை வே நே நம வந்துச்சுட்டு நல்லா தான் வந்துச்சு வருவா வராதே இல்லை இப்ப அவங்க மாதர் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா சரியா அவர் எப்படின்னா நான் நம்முடைய ஆண்கள் சுடியில ஒரு கட்ட செய்தியில் வச்சிருக்கேன் அவங்க மேல பாடும் போது மேல பாடும் போது கேடு பாடுவாங்க நாம கேடு பாடுவோம் அவங்க மேல பாடுவாங்க இது ஒரு முறை அவங்க கி அப்படிங்கிறது அவங்க அப்படிங்களுக்கு செல்ல வேண்டும் இப்ப அடுத்த பாட்டு என்ன சொல்லி இருக்குதான சரி இன்றைக்கு அடுத்த சொட்டுன சொல்ல சரி இன்றைக்கு இடரினும் களரினும் எனது அந்த பாட்டை எடுக்கலாம் ஞான சமுதருடைய பாடல் இருக்கான்னு பாத்துங்க ஞான சம்பந்தருடைய பாடல் அது தம்பி கொஞ்ச ஒரு புத்தொற்றுணை வேரியன் கூட இருக்குதுல்ல இதை எடுத்துக்கலாம் சொற்றுனை சொன்ன மாதிரி அது இருக்கு அந்த பாடல் இருக்கிறது அதாவது முப்பத்தஞ்சாவது பக்கத்துல இருக்கு பாருங்க சொத்துனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல் பூட்டி ஓர் கடலில் பாய்சினும் நல் துணையாவது நமசிவாயவே என்று சொல்கின்ற அவரை தமிழர்கள் கல்லை கல்லை கட்டி கடல்ல கொண்டு போட்டாங்க அப்படி போட்டாலும் நான் வந்து நமசிவாய மந்திரத்தை மறக்க மாட்டேன் அதைத்தான் சொல்லுவேன் என்று சொல்லுவதாக ஒரு வரலாறு இது நமக்கு வந்து தெரிந்த ஒன்று தெரியாத ஒன்று தெரிந்த தெரியாத ஒன்று என்னன்னா கல் துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் சொல்றாரு செய்தாலும் அப்ப அந்த இடத்துல என்னென்ன செய்யப்படவில்லை நடப்பதாக இருந்தாலும் தான் செய்தாலும் கடையை பாய்ச்சினும் நல் துணையாவது நம சிவாய்க்க பின்னாடி போட்டிருக்கலாம் கோல்க்கு போட்டிருக்கலாம் நீ போடுறதுக்கு முன்னாடி போட்டாரு என்ன கொண்டாடி போட்ட ஏன்னா அவருக்கு பெரியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வரும் என்ன வரும் எது வரும்ங்கிறது தெரிந்திருக்கலாம் சித்தர் வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் பதினஞ்சு சித்தர்கள்லாம் பாருங்கள் முக்காலம் உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார் நாமக்கு அந்த மாரி இப்ப நமக்கு நாமக்கே தெரியுது நினைக்கிறோம் யாராவது அவரே இது எப்படி நடக்கும் நம்மளுடைய மனதானது மன வெளிப்பாடானது அவரை தாக்குகின்றது அதனால தான் உடனே வர முடியுது இதை போல நமக்கே நடக்குன்னா பெரியவங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அதை போல அவரை கட்டுனை கூட்டியோர் கலரி பாக்கினும் நட்டுணையாவது நமச்சிவாயை என்று சொல்லுகின்ற அந்த பரிகங்கள் இப்ப நம்ம சென்ற பரிகம் பார்த்தோம் காதலாக இதெல்லாம் நமச்சிவாய திருப்பதிகம் என்று சொல்வார்கள் நமச்சிவாய திருப்பதி தர்ஜல் நமச்சிவாயம் நமச்சிவாயம் முடிஞ்சிருக்கும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடினால் எவ்வளவோ நல்லது மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது என்றுதான் சொல்வார்கள் இது திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய ஒரு பாடல் ஒரு பதிகமானது அடுத்தது வந்து இது வந்து காந்தார சஞ்சமம் என்று போட்டிருப்பார்கள் அதுவே என்று சொன்னால் நம்ம கர்நாடக என்ன சார் சொல்வார்கள் சொல்வாங்க கேதாரகோள் என்று பேரத ராகத்திற்கு அதாவது நிறைய நிறைய கையாள்வார்கள் நிறைய கையாள் கேதாரகு நிறைய பாடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய விருத்தமா சொல்லி பாடலா சொல்லி இந்த கேதாரகுல நிறைய பாடல் செய்த எப்பொழுதும் போது காலத்திலே இன்னும் பெரியவர்கள் என்ன செய்திருப்பார்கள் தாளங்கள் சாதாரணமாக ஆயுத்தாளம் ரூபாய் தாளம் விசிற சாப்பு கண்ட சாப்பு இது மாதிரி பண்ணிடுவாங்க ஏன்னா விவகாரங்கள் வராது விவகாரங்கள் வந்துன்னா எல்லாரும் இப்ப நான் வந்து இப்படி போட்டேன்னா நான் என்ன தாளம் போட்டேன் யாருக்கும் முடியாது மிருதங்கார வந்து போட்ட முன்னாடியே எல்லாம் ஆதி தாளம் கண்ட சாபத்தாளம் ரூபகத்தாளம் மிஸ்ர சாபத்தாளம் எல்லாம் பண்ணி இருக்காங்க எல்லாரும் இலசுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பாட வேண்டும் என்ற காரணம் இந்த சொத்துணி வேதியில் இந்த ராக எப்பட்டு இருக்கு எப்பட்டதாக இருக்க நமக்கு தெரிந்து கொள்வது எப்படின்னா வேண்டு அந்த சர்ச்சைக்கே போவ பாட்டை பாடினாலே ராகங்கள் தானே நம்மை வந்து அடைந்துவிடும் அப்படின்னா சொல்றேன் சொத்துணை வேதியல் ஜோதி வானவும் பொத்துணை திருந்தடி பொருந்த கைதொழ கல் துணை போட்டியோர் கடலில் பாய்சனும் நத்துணையாவது நமசிவ அதனுடைய வரிகளுடைய அர்த்தங்கள் பக்கத்திலே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பாடலுக்கு செல்லலாம் இது இக்க செஞ்ச மாதிரி கொஞ்சம் மேல வரும் ஏன்னா ஈரடி மேல்வழிப்பு சொல்லுவாங்க இரண்டு பேர் சாதாரணமா வந்துட்டு போ மூன்றாவது நாலாவது மேல சொல்லணும் அதனால வேற விடாம சொல்லுங்க ஏன்னா இங்க கோயில் வேற யார்கிட்ட நம்மள தவிர சாமி அம்பாள்லாம் கவலை எல்லாம் கேட்பாங்க கவலை ஜோதி இன்னொரு தான் நான் சொல்றேன் சொத்துணி வேதியோ நவன சொல்லுங்க நோட்றேன் சொத்துணை வேதிய ஜோதிவானவனடி பொருந்த கை தோ போயே சுத்தணி வேறு கை போயே கத்துணி போடல் க தூணி போ kale lipa dino hai harai harai dino natuya vadhe naruya vadhi namati vai ave namati vai vadhe natuya vadhe namati vai ave கட்டு போ நாலு சேர்ந்து ஒரே எதிரிய பாட்டு வரும் சுத்துணை வே தீய ஜோதி ஒத்துணை தேருந்தடே பொருந்த கை ி பாட்டுப்பிண மாதோர் பாகத்த அதுல வந்து மாது ஓர் இருக்கு மாதோர் பாகத்தான் சிவன்ல ஒண்ணு தப்பு இல்லாது பிரிச்சு போட்டிருக்காங்க வேற ஒண்ணுல மா பிணை தயோ மாதோத்தன பூப்பிணை அதாவது பூப்புனை பூப்பிணைதான் பூப்புனை இல்ல அதுல கொஞ்சம் மாத்தீங்க அத திருந்தடி அது பூப்பிணை கே பிணை போறே போ வல்ல கையில் எத்த உள்ள ஏ ந பிணைத்தேவியே நிவே இப்ப நீங்க என்ன பண்ணுவாட்டும் சேர்த்து பாடிட்டு வரணும் ஏதாவது சாப்பிட்டு தான் தெரிச்சிரும் கவலை இல்லாம பாட்டு கை கட்டு நே நவ ஜிவ பிணை கழிய நம பட்ச இடுக்கன்னா என்ன அர்த்தம் பொதுவா நம்ம பார்க்கிறோம் சாமியுடைய வந்து நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது அவ்வளவு இடுக்கண் வருங்கால் கவலையே படக்கூடாது என்ன சொல்றது நாம எப்போதும் வருவதை எதிர்கொள்ள வேண்டும் அது நன்றதாக இருந்தாலும் சரி கெட்டது நல்லது வரும்போது எதிர்கொள்ளும்போது கெட்டது வரும்போது எதிர்கொண்டு தான் ஆசைப்படும் ஏன்னா எல்லாமே நமக்கு சொந்தமானது அது இல்லைன்னா மனித வாழ்க்கையே அல்ல என்று சொல்வார் அதனால எல்லாத்துக்கும் இப்ப நம்ம ஒரு வரி கீழே சொல்லணும் ஒருவரி மேலே சொல்லும் போது அதே எமோஷனோட சொல்லணும் என்ன ஏன் ஒரு அழுவாங்க சொல்லுது மந்திராம இருக்கும் போது என்னது நான்கும் கொடியெல்லோம் நகனி என்றோம் நடவத்து இடர்படும் நடலை அல்லோம் இந்த பத்தி அவ்வளவுல நமக்கு இருக்கதே ஈசன் எந்த இணையடி நிகழில் இருக்கும்போது நமக்கு மாசு வீணையாக இருந்தது மாலை மதியமாக இருந்தது வீசு தந்தலாக இருந்தது வீங்களை வேணையாளர் மூச்சு வந்தறை அது அப்படி இருந்துதான் சுண்ணாம்பு கால உள்ள போட்டான் ரூம் உள்ள அது எப்படி அவருக்கு எப்படி இருந்தது பாருங்க அந்த மனப்பக்குவம் அதாவது இதுதான் சொல்றது இந்த மனசு இருக்க இது நல்ல பக்குவம் அடைந்து விட்டது என்றால் ஏதையும் அதனாலதான் சொல்ற தண்ணீரில் நடக்கலாம் எல்லாம் பழமொழியா சொல்லுவாங்க மணலை கயிறா திரிக்கலாம் என்ன சொல்றது மணலை கயிறாக திரிக்கலாம் நீர் மேல் நடக்கலாம் அது எப்படி முடியும் இவரு கல்லு தூக்கி கடல்ல கட்டி போட்டாலும் நான் தெப்போமா நிறைய நான் கடைக்க விட்டுருவேங்கிறாரு கருங்கல்லு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் எப்படி சொல்லலாம் சும்மா சொல்லலாம் ஏதாவது அதாவது ஏ அதாவது இங்க தெரிஞ்சதா சொல்லிருந்தோம் டக்குன்னு அதாவது நீர்மேல் நடக்கலாம் என்றால் ஒரு உதாரணத்திற்கு எவ்வளோ பெரிய கப்பல் அது சௌரியமாக தண்ணியில் போயிட்டு தானே அவ்வளோ பேரும் போகுது நிறைய திங்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி எப்படி போக முடியும் நாங்கள் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக கொடுங்க நாங்களே தண்ணிக்குள்ள நீஞ்சி போகிறோம் மேலால் நீஞ்சிக்கு போய் அந்த கரைக்கு போகிறோம் ஏன்னா இங்கெல்லாம் இல்லை நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளம் பெரிய பெரிய குளம் திருவாரூர் குளம் ஐவேலி குளம் ஐவேலி கோயில் ஐவேலி சொல்லுவோம் அஞ்சு வேலி மேல கோயிலும் இந்த கரையில நீஞ்சு போயிடுவாங்க இதை விட இன்னொன்று குத்தி சொல்லிட்டு அப்படியே உள்ளே அப்படியே போயிடும் அப்படியே தண்ணி மேல அப்படியே படுத்து கிடப்பாங்க எப்படி இயலும் என்று பார்த்தோம் என்றால் நீரிடைய அதாவது எடையை விட தன்னுடைய உடலின் எடையை குறைத்துக் கொண்டோம் என்றால் நீர் மேல் நடக்கலாம் நிச்சயமாக முடியும் நீங்க கிராமத்தில் சில்லு அதை உடஞ்சி அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் இப்படி விடுவாங்க அந்த பகம் போய் விடுவோம் அப்படியே போவோம் அது பாட்டுக்கு எல்லாம் சர் மனத்தை அடக்குவது என்று மனம் அடங்குச்சுனாலே எல்லாம் ஒடுங்கும் சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் வெளியில இருக்கிறது அதெல்லாம் வேற நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நம்மளுடைய உடலுக்குள்ளேயே பஞ்சபூதங்கள் இருக்கின்றன என்ன சார் குணகுணம் நீர் கொண்டு வச்சு அப்படின்னு ஜலதோஷம் அப்படின்னு இதையே நீங்க போய் பிடிச்சிங்க அப்படிங்கிறது நாம வந்துச்சு நம்மளுடைய உடலுக்குள்ளேயே நீர் தான் இருக்கு நெருப்பு உலவாக்கினி வயிறு எல்லாம் அதை நாம் அடுக்க கற்றுக்கொண்டோம் நாம் நிறைவே செய்ய முடியும் அதை போல இப்ப வந்து நூறு தடவை இந்த பாட்டை பாடி நம்ம நிறைவு செய்யலாம் இன்னைக்கு எத்தி வயசுக்கு மேலே தன்மை கிடைச்சது வயசுக்கு மேலதான் வயிற்று வெளியே வயது அவர் வெளியே வந்தார் அவர் என்ன கரெக்டா கல்யாணத்துக்கும் போது நீ எனக்கு அடிமடையான தலையில அடித்து உனக்கு தூக்கிட்டு வந்தார் சாமி இவர் ஞான் நாவுக்கரச இருக்க வேண்டியதுதான் வயது கடந்து ஞானம் வரப்பட்டது ஆஹ் இப்போது பாடலுக்கு சொல்லுவோம் சொத்துளைவேத்துளை தேர்வந்த இப்ப குறைஞ்சு போச்சு போச்சு கூட போகணும்னு ஐயோ நம்ம ஒழுங்கா பாடிடுவோம் பத்து நிமிஷம் ஜாஸ்தியா போவோம் சொல்லாம துணையே மா பிணை தேருந்தே போருந்தே கை கோழ நாப்பிணை எடுக்க நிலைய சீக்கிரம் குடிச்சிட்டு நல்லது ஏன்னா அது வரணும் இல்ல சில அறி இது கையில் அரியா ரொம்ப போட்டு விட்டுவான் இழுகம் வர வேண்டாம் நமக்கு அரியாஞ்சியை ரொம்ப இழுத்து விடாத கூப்பிட்டு இருக்கக்கூடாது அது சில ஏற்று சில வார்த்தைகளை நன்று போயரும் நன்று நமக்கு நால் பேரும் நன்றாக இருந்தால் அது நம் வினை போய்விட வேண்டும் அதெல்லாம் தோழி எப்படி சீக்கிரமாக சொல்லுது நான்கு நாள்தோறும் நமக்கு நண்டுங்கிறது நல்லா அதை நிறுத்தி சொல்லலாம் நமக்கு அது தேவையாகள் சிலதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைவாக இருந்தாலும் எல்லாருடைய கண்டனங்களும் நல்லா இருக்கு இன்னைக்கு அதாவது செய்தனை வந்து என்னை தேண்ட பேராத்திரம் நீல கண்டம் கண்டம் இன்னைக்கு உங்களுக்கு சுத்தமாக இருந்தது அதனால மேலே பாடும் போதும் நான் என்ன பரவலை ஒண்ணு தப்பு இல்லை ஏன் சார் நீங்க நீங்க கிட்ட தோணையான ஒவ்வொரு இருக்குது நாங்கள் பாடினோம்னா மேலே எடுத்து பான்னா தானே காயில் விழா நல்லா இருந்தது தான் சொல்ல வேண்டும் அதனால சனிக்கிழமை வந்து பழக்கம் போல் அஞ்சிலேருந்து நம்ம வகுப்பு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு செய்யலாம் குருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் முயலாய் கடிய குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே இன்னொன்று போக போக இவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் முடியாது அதையும் நல்லா ஞாபகம் இப்ப பாட்டு குறைவாக இருக்கிறதுனால அப்படி சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் முடியும் இன்னும் நிறைய பா பதினஞ்சு இருபது பாட்டுக்கு மேலே போட்டுச்சுன்னா அந்த இருபது பாட்டை பாண்டதுக்கு ஒரு முடிய புது பாட்டு எடுக்கணும் அதுக்கே முக்காமி மேலே ஆகிடும் அதனால போக போக டைம் கொஞ்சம் கூடுதலாக நேரம் வரும் என்று சொல்லி நினைவு இருக்கணும் பார்வதி மகாதேவ திரு சிற்றம்பூலம் வனங்களே கூடாது எப்போதும் பெருமையான சீண்டுவார்த்தை சொல்லும்போது நீங்களும் வர